சத்குரு சுவாமி गुरु கிருப்பியார் கர்க்க பாகவத்தம் गोपिका ஜீவன ஸ்பரணம் கோந்தா கோந்தா பகவான் காலை அவனன் அவனோட சண்டை போடணும் கொத்தை கொத்த அவருக்காக தான் வந்திருக்கான் எப்படி நாரதரிஷி அந்த பூமியை எடுத்துன்னு போய் ஒழிச்சு வைத்த இரண்யனுக்கு நான் பராக மூர்த்தியை எப்படி காண்பித்து கொடுப்பதற்காக வந்தாரோ அந்த மாதிரி இந்த காலைவனான இந்த ராட்சசனுக்கு இந்த ராட்சசன் அவன் அப்படிதான் கிரீக் விளேச்சன் ராஜா அவனுக்கு கண்ணனை காண்பிக்கிற விவரம் மனசில் அப்படியே பதிய வச்சிடணும் எப்படி துருவனான அஞ்சு வயது பாலகனுக்கு வந்து தபஸ் பண்ண போகிறான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாரோ அந்த மாதிரி வரும் சொல்லி கொடுத்துருக்காரு எப்படியும் எங்கே இருந்தாலும் அதாவது எதிரியாக இருந்தாலும் பக்தனாக இருந்தாலும் ஞானியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் சொல்கிறது ஒரு குரு போகணும் அப்படி நாரத சுவாமி இருக்கார் அவரும் தான் தெரிஞ்சு கொடுக்கும் சந்தேமே கிடையாது அவரும் குரு இல்லாமல் பகவான் தெரிஞ்சுங்க ஞான வேணுகோபாலன் சன்னிதியில் குரு இருக்கார் இந்த சுவாமி இருக்கார் ஞான வேணுகோபாலன் இருக்கான்னு யாருக்கு ச நமஸ்காரம் சந்தேகமே இல்லாமல் நிசந்தேகம் இல்லாமல் நம்முடைய நமஸ்காரம் சுவாமி தான் மட்டும்தான் வேணுகோபாலனை பார்க்காம கூட திரும்பி வந்துடுவோம் அதில் வந்துடுவான் அதனால் குரு அப்படி சொல்லி கொடுத்துருக்கான் அதனால் அப்படியே அந்த என்ன நாரத சுவாமி விவரணம் பண்ணாரோ அவன் தான் எல்லாருக்கும் அவன் தெரியாமச்சு அதே மாதிரி வெளியில் வர கையை வைசின்னு அவன் வராமன் மார்ச் பாஸ் போனால ஆயுதம் இல்லாமல் கால் நடியான் ஆயுதம் இல்லாம சண்டை போடுவேன் அப்படின்னு நினச்சி தீர்மானித்தான் தன்னை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டு வேறு பக்கம் ஓடுறான் பிடிக்கணு ஓட்டான் அது மாதிரி அப்படிப்பட்ட கிருஷ்ணனை பிடிப்பதற்காக பின்னால் தொடர்ந்து ஓடுறான் அந்த காலை யோகிகளால் கூட அடைய முடியாதவன் அவன் யாரு அவன் தெரியாது அப்படி தெரியும் அவ்வளவு லேசில் கண்டுபிடிச்சிருப்பீமா பிடிக்க முடியுமா மேல ஏழாம் மேல ஏழாம் ஸ்லோகத்தில் மேல பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் ஹஸ்தப்ராப் துணிவாத்மான ஹருணாசம் அதே பதே நீத்தோதர் செய்தார் ஒரு ஜெவனேசம் அத்ரி அஸ்தாப்மித்மாரின பதே பதே நிதோ தர்சிதூரம் யவனேஷோரி கந்தம் பலாயு ஜாடஸ் தவனோச்சம் இது க்ஷிபனுகோனாசுபான் பலயம் யுகே ஜாட் தவனோச்சம் இது கஷி நயனாசுபம் எவம் க்ரிபே பிரவிஷதி கிரிக்கம் சோப்பி பிரவிஷர் தானியம் ஃபானம் தகுந்தரம் ஏம்கவானே பிரவிஷதி கிரிக்கம் சோப்பி பிரவிஷா தியம் சயனம் நிறேனம் நன்வோ தூரமான சேத்த மாமிவெம் இவ்வாச்சு மூடா தம்பயத்து நன்வோ தூரமான சேத்தே மாமிகாதுமூடாத்தம் பத சமுதாடயம் சுப்தான் சனி உன்னோச்சிஷோ விலோகேன் பாரம் சமராட்சிவம் ச உத்தாயம் சுலோச்சிசோ விலோகன் பாமிராட்சிவிரம் சாவத்தியம் திருஷிப்பதே தேகஜெனிநோ பஸ்மாரோ கஷாத்திரம் தாவத்து துஷிபாத்த தேகஜேனி தோோ பஸ்மசாரோக் கஷாத்திரியம் பன்னெண்டாவது மருணிவர்கரில பாத்தீம் பன்னெண்ட ாமிவாத்மாசோர்சயாம் யவனேஷோ அத் ஹஸ்திரீ தசையா டூரம் யவனே அத் பலாயு ஜாத்திய தவனோச்சம் இது க்ஷிபனுகோ நயன பலயம் எதுக்கூலே ஜாத்திய தவனோச்சம் இது க்பனனுகோன பிரபாஹ தாபம் எவம் கஷி பகவென் பிரவிஷத்து சோப்பியம் சயணம் ததிரசேனம் எவ்வோபி பகவன் பிரவிசத்தை கிரிக்கம் சோப்பம் சயணம் திருசேனம் அன்வசோ தூரம் ஆன சேத்தே மாக சாூவன் மூடம் மூடா தம்பா சமயத்து அன்வசோரமானே மாக சாுவ்சுரம் மூடா தம்பயச்சிரம் சுத்த உன்மீலோச்சனை திசோ விலோகேன் பாரே தமதிராட்சிவம் ச உத்தயம் சுப் சனி உன்மீலோச்சனை திசோ விலோகேன் பாடவஸ் தாவத்து திரு ஊஷியார தேகஜைநி தக் பஸ்மசாத் அபவக் கஷாத்து சாவது தசியிபாத்த தேகஜைநி தோம் பஸ்மாத் அபவத்து கஷணாத் பன்னெண்டாவது அடிக்கடி அதாவது ஓடிப்புடிச்சு விளையாட மாதிரி ஆர்டி ஓடிப்புடிச்சு விளையாட குழந்தைகள் விளையாட்டு மாதிரி அடிக்கடி ஒவ்வொரு அடியிலையும் தன்னை பிடிக்கப்பட்டவன மாதிரி காண்பிச்சுக்க வேண்டியது அப்புறம் பக்கத்தில் வரும் டக்குன்னு ஓடி போயிட வேண்டியது அப்படி கிருஷ்ண பகவானால யவனர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ராஜாவா இருக்கக்கூடிய அந்த காலயவனன் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய மல குகைக்கு கொண்டு போகப்பட்டார் ஆமாம் அவர் அங்க அந்த குகைக்கு போகணும் பெரிய மலை இருக்கு அந்த குகைக்கு போகணும் அதுக்காக இப்படி போக்கு காமிச்சு போக்கு காமிச்சு அவன் இழுத்துன்ட்டே போயிட்டார் அவன் எப்படி எழுத்துன்னு போகிறது இதான் இது மாதிரி எழுத்துன்னு போகிறது இதுதான் ஸ்ட்ராட்டஜி கண்ணனுடைய ஸ்ட்ராட்டஜி தான் பதினேழு தடவை வந்து ஜராசந்தன படையல் எல்லாத்தையும் கண்ணனும் பலராமல் சேர்ந்து அவனை மாத்திர திருப்பி அனுப்பிச்சாச்சு அவனை உசுப்பி விட்டு உசுப்பி விட்டு அவனை படையெல்லாம் கொண்டு வர சொல்லியாச்சு அதனால தனியால்லாம் போய் கஷ்டம் எல்லாம் படம் இருக்கிற இடத்துல வர வர்த்தி எல்லாரையும் ஓம் தத்தர் பண்ணிடலாம் அப்படியே ஓம் தத்தர் பண்ணிட்டான் பதினெட்டாவது போட்டான அவனுக்கு கொஞ்சம் திமிழ் வளர்த்து விடணும் அவனுக்கு இது அவனுக்கு வந்து ஜெயத்தை கொடுக்குற ஆப்பில் கொடுக்கணும் கொடுத்தாச்சு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அதுக்கப்புறம் போர்லேருந்து ஓடி வந்து ஆப்பில் காமிக்கணும் அதுதான் ரெண்டு சோடு ராய் முன்னாலே இருக்கிறது ஒரு சொல் ஞாபகம் இருக்குது அதுதான் மூலத்வாரகைக்கு போகிறது முன்னால் ஒரு கால் வச்சிடும் அந்த கண்ணில் அதை பார்த்த உடனே ரெண்டு சோடு ராயின்னு பார்த்த உடனே கண்ணில் தோசுக்கும் ஜலம் வந்துருக்கும் ஏன்னா முன்னூற்றி தொண்ணூற்றி முடிச்சவனுக்கு இவ வந்து கடைசி நேரத்தில் அவனுக்கு போக்கு காமிக்கிறாவே காமிச்சுட்டு வந்தவனை அதாவது போர்முகத்தில் விட்டு ஓடி வந்த பிரபு அப்படின்னு அர்த்தம் ரணுச்சோடு ராய் அழா இருக்கும் பாவம் கெண்ணனுக்கு அது இருக்கும் அப்போ அவன் அதே மாதிரி இந்த காலை முடிப்பதற்கு அவனுடைய படைகள்லேந்து அவனை பிரிக்கணும் படைகளையும் பிரித்தாச்சு மூணு க மூணு கோடி யவனர்களையும் பிரிச்சாச்சு அவனை அவனை தனியாக முடிக்கணும் தனியாக முடிக்கிறது ஏற்கனவே அஸ்திர சஸ்திரங்களாலாம் முடியாது அதுக்குன்னு முடிக்கிறது ஒரு ஆழ்வத்திற்காரவர் அந்த இடத்துக்கு போனோம் அவன் தூங்கிட்டு இருக்கிறான் தட்டி எழுப்பி அவனால் முடித்து அவனுக்கு வந்து அனுகிரகம் பண்ணி அவனுக்கு அனுப்பணும் அதெல்லாம் பெரிய ஸ்ட்ராட்டஜி பெரிய பயங்கர ஸ்ட்ராட்டஜி அதுதான் ராஜநீதியிலாம் படிச்சிருக்காம அப்படியே அப்போது எதுகுறத்தில் பிறந்த உனக்கு சத்ருவை பார்த்து ஓடுறதுங்கிறது இது சரியில்லையே அப்படின்னு அவன் வந்து இவருக்கு இது அட்வைஸ் பண்ணுறாப்பில் சொல்லிட்டு இருக்கான் அவன் ஏற்றி விடுறான்னு கண்ணனை ஏற்றி ஓடுறதுக்கு அவன் பார்க்குறான் காலையை பண்ணணும் எதுகுரத்தில் பிறந்தவனுக்கு சத்ருவை பார்த்து ஓடுறிய அப்படின்னு அவன் நிந்திக்கணும் இது ஒன்று சரியில்லையே பின்னால் தொடர்ந்து வரான பாப்பம் அவனுக்கு தீராதுனால ஆமாம் பாப்பமும் புண்ணியமும் புண்ணியமும் தீரணும் சமஸ்த புண்ணியங்களையும் தொலைச்சிடணும் மொத்த பாபங்களும் தொழிலும் ராம ராமராம ராமராமா பாபம் போயிடுது அப்போ பாப்பம் தீராதுனால கண்ணனை பிடிக்க முடியுது கிருஷ்ணபான பிடிக்க முடியுது கிருஷ்ணபவான் இப்படி நிந்திக்கிறான் டெய் ஓடாத ஓடாத டெய் இது எதிரியை பார்த்து ஓடுறி தோத்தாங்குழி பைந்தாங்குழி பைந்தாங்குழி தோத்தாங்குழி சொன்னா இல்லையா பைந்தாங்குழி தோத்தாங்குழி ஓடாத பைந்தாங்குழி திந்தித்தாலும் பைந்தாங்குழி மாதிரி ஓடுறேன் அப்படி நிந்தித்தாலும் அந்த மலைக்கு கூட்டு வீழ்த்தின்னு போயிட்டு மறு தூரத்தில் இருக்குங்க மற்ற இருக்கிற இடங்க அந்த மலை வீழ்த்தின்னு போயிட்டு மலை கோகைக்குள்ளே உள்ளே போயிட்டாங்க அந்த காலை எவனோ உள்ள போனவண்ணே அங்கே பார்த்தா ஒரு ஒருத்தர வேறு ஒரு நபர் படுத்துட்டு இருக்கார் தூங்குறத பார்த்தோம் அப்போ இந்த வாசுதேவன்னா என்னை ரொம்ப தூரம் கூட்டு வந்து இங்கே வந்து சாது மாதிரி தூங்குறாங்க அப்படி நிச்சயம் அப்படின்னு மூடனான அவன் யார அந்த காலை எவனன் அந்த மண் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கூடிய மனு கிருஷ்ணன் நினைச்சு காலால் உதச்சான் காலால் உதச்ச யாரு கால உதக்கக்கூடாது உதச்சான் ரொம்ப காலமாக தூங்கிட்டு கூடிய அவர் ஏந்த உடனே மெதுவாக கண்ணு ரொம்ப நாளாக காத்தாரியே கண்ணு தெரியல கண்ணு ப்ராப்ளம் இருக்கலாம் இருந்தாலும் கார்த்தாரி ஒரு அஞ்சு பத்து நிமிடம் பாத்து பதிஞ்சு நிமிஷம் அறுது ஒரு நிலைமைக்கு வரதுக்கு அப்படி அறுது கண்ணு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு உண்டு அப்படியே ராத்திரி படுத்தின்னு காத்தரைஞ்சு கொள்ளும் இவனோ வருஷ கடைகள் யுக கடைகளை தூங்கிட்டுக்கணும் அப்போது கண்ணை தொடர்ந்து பார்த்து நாலு பக்கங்களும் திறந்து பார்க்குறபோது பக்கத்தில் அந்த காலை எவனை பார்த்தான் கருப்பாக இருக்காமா எனக்கு ஏற்கனவே அவர் வந்து இரும்பு பொடி சாப்பிட்டு அப்படி பரமேஸ்வர கருப்பையால் பிறந்தவன் ஏ பரீட்சிதான் அப்படி அந்த காலைவனை பார்த்த உடனே கோபம் கொண்ட அந்த மனுஷனுடைய கண் திருஷ்டியிலேருந்து பார்வையிலேருந்து சரீரத்துலேருந்து அக்னி அப்படியே ஜோதி சுரூபமாக ஜோதி சுரூபம் அக்னி பெரிய ஜோதியாக பழம்பாக வந்தது அப்படி வந்து வெளியில் வந்து அந்த அக்னியால் எரிக்கப்பட்டான் எரிக்கப்பட்டு சாம்பலாக பஸ் கோடி ஒரு கொஞ்சம் நேரத்தில் சாம்பலாக போயிட்டான் வந்து அப்படியும் க்ஷணாத்து பஸ்மதால் போகுது திருஷ்டிபாதேன கண் பார்வையில் வந்த தேகதேனன் சரீரத்தில் வந்த அக்னியால் அப்படியே சாம்பலாக போயிட்டாங்க அப்படிதான் அவனுக்கு அஸ்திர சத்திரங்களால் அவனுக்கு வந்து மரணம் கிடையாது விவரம் பார்ப்போம் எப்படி ஒவ்வொரு அடிவைக்கிலும் கையில் பிடிபடுற மாதிரி ஒரு போக்கு காமிச்சுண்டு தன்னா காட்டிக்கொண்ட அந்த ஹரி இன்பது உரத்தில் இருக்கக்கூடிய மலை குகை அந்த ஒரு மலைக்கு வலைக்கு போகணும் அந்த மலகுகைக்கு அவனை வந்து இழுத்தன் போகணும் தனி எழுத்துன்னு அவனுடைய குரூப்பு அந்த மூணு கோடி இவனர்கள்டு பிரிக்கணும் பிரித்து ஓடணும் அவன் தனியாக முடிக்கணும் தனியாக முடித்து அவனுக்கு இவனை முடிப்பதற்கு உண்டான உத்தரதுக்காக அவனுக்கு அவன்கிட்ட கொண்டு போய் அதுக்காக இப்போ மாதிரி பிடிபடுற அப்புறம் வந்து மாதிரி ஓடி பிடிபடுற மாதிரி பிடிபட்டு இப்படி ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய மலை அவனை இழுத்துன்னு போயிட்டார் எதுகுலத்தில் பிறந்த நீ வந்து புலமுதல் காட்டு ஓடுறியும் உனக்கு வந்து சரியில்லை நீ என்ன தோத்தாங்கோழி தோத்தாங்குழி வைந்தாங்குழி கால் நடுக்க இருக்கிறவன் அப்படின்னு நிந்திரம் பண்ணின்னு வராங்க அவன் கண்ணாபுரம் திட்டின்னு வராங்க காலைவன் அவனை அவரை அடைய முடியும் பாப்பமோ புண்ணியமோ இருந்தா பகவான் அடைய முடியாது இது வந்து முசா முடிஞ்சாதான் முடியும் இது வந்து போக்கு காமிச்சுட்டு இருக்கான் அது வேற விஷயம் இது பொதுவான ஒரு ரூல் இந்த இடத்துல சொல்றது பொதுவான ஒரு தர்ம விஷயத்தை தர்மமான விஷயத்தை பாயிண்டை போடுறது பாப்பங்கள் இருந்தாலும் பகவான் அடைய முடியாது புண்ணியங்கள் இருந்தாலும் பகவான் அடைய முடியாது அதைத்தான் எங்க பார்த்தோம் ராசலில் பார்த்தோம் கண்ணன் குடல் ஊதி எல்லாரும் வந்தார்கள் வந்தவுடனே என்ன சொன்னார்கள் அவ அதை தான் அந்த எஜ்ஜபக்திகள் சொன்னார்கள் உன்னை அடைந்த புறம் அது வந்து நீ வந்து வேதத்துக்கு விரோதமாக சொல்லாதேன் எங்களுக்கு வேறு கதியில் நான்யா கதியை அறிந்த மாதிரிதே சொன்னார்கள் அந்த எஜ்ஜபக்திகள் அதே மாதிரி சொன்னார்கள் சாமானிய தர்மத்தை ஐயா சொன்னார் அவர்கள் விசேட தர்மத்தில் ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டார்கள் அந்த கோபிகைகள் கண்ண சரின்னு அவர்களோட ரமிக்க ஆரம்பித்தான் கண்ணன் ராசலே முத அத்தியாயத்தில் இருபத்தி ஒம்பதில் பார்த்தோம் அப்படி இருக்கிற போதும் பாப்பம் போகணும் ராமராம ராமராமாக பார்ப்போம் நம்ம புண்ணியங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுதான் புண்ணியமே கர்த்திருவ புத்தியை விட்டு கர்மப்படங்களில் மிருகா இல்லாமல் பண்ணது இப்போ அடியான்னு சொல்கிறது கற்கப்பாக அதுதான் அவ் பிடிவாக இருந்தால் அப்படி ஒரு பிடிவா இருக்கம் வச்சு விடாமல் சொல்லணும்னு சொல்லின்றது அப்போது அந்த புண்ணியத்தை புண்ணியமே இல்லையே அப்படி புண்ணியம் இருந்ததுன்னா சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் முடிஞ்சு போச்சு எங்கள் சுவாமிகார் பண்ணும் அவனை தான் முடிஞ்சு வச்சு போகணும் இல்லை அப்போ அதனால் அப்போது அவன் செஞ்ச பார்ப்போம் இன்னும் தீரலையே அதனால் பிடிக்க முடியும் இப்படி நிந்திக்க அவன் நிந்திக்கப்பட்ட பகவான் கிருஷ்ணன் வந்து அவனை திரும்பி பல திரும்பி பார்த்து திரும்பி பார்த்துட்டு அவனை வந்து மலை குகைக்குள்ளே நுழைக்கணும் மலை குகை நுழைஞ்சார் காலை ஒன்றும் அவர் தொடர்ந்து நுழைஞ்சிடும் ஏன்னா மேலே வேறு இது போட்ருக்கார் உத்தரணும் அதுவும் ஒரு மஞ்சள் பட்டாடி உத்தரணும் அதை பார்த்துட்டே வரான் அது ஒரு அடையாளம் அப்போ அவன் வந்து அந்த மலைக்கு இழுத்தன் போனவனை இழுத்துன்னு போயிட்டார் பிடிப்படுற ராப்பில் பிடிப்பட்டு ஓடுறாப்பில் ஓடி இழுச்சின்னு போயிரு அங்கே ஒரு மனுஷன் படுத்துனதை பார்த்தான் காலையவன் என்ன ரொம்ப தூரம் அலக்கழித்து வந்துட்டு நீங்கள் நல்லவன் மாதிரி படுத்துகிட்டு இருக்கீங்க கிருஷ்ணன் தான் நினச்சின்னு அந்த காலேவனான மூடன் அவரை காலால் உடைச்சான் ரொம்ப காலமா தூங்கிட்டு கூடிய அவர் வந்து கண அதாவது வருஷம் கணக்கல தூங்கிட்டுக்கார் எழுந்தவர் வந்து மெல்லா விழு விழுத்திருந்து இதுக்காக தான் அவர் வந்திருக்காரு தான் பகவத் சங்கல்பம் அதுதான் பகவானுடைய ஒரு நிச்சயம் சங்கல்பம் அவருடைய பிளானு பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்போ மெல்ல கண்களை திறந்து நாலு பக்கம் பார்க்க பக்கத்தில் இருக்கக்கூடிய காலை வனனை பார்த்தார் ஏ பரீட்சித்தேன்னு கூட்டார் பரத செம்மலே கோன் கோபம் கொண்ட அந்த அவனுடைய பார்வை கோபத்தோடு அவன் வந்து பார்வை கண்கள்லேருந்து அந்த அக்னி வந்தவுடனே சரீரத்தில் வந்து அக்னி காலைவன அப்படியே காலைவனுடைய சரீரத்தை பொசுக்கி கொடுத்தும் காலைவனது எழுந்த அவன் பார்வை பட்டவுடனே ஒரு அக்னி அப்படியே கிளம்பி வந்து ஒரே க்ணத்தில் அவனை அந்த காலைவனை பஸ்மசம் பண்ணி கொடுத்தோம் அதுக்கு தான் விஷயம் அதுக்காக தான் ஐயா கூட்டு வந்திருக்கார் அவர் இங்கே அப்படி முடிக்கணும் அவனுக்கு உண்டான வரமும் அதே நேரத்தில் முடிக்கக்கூடிய இதுவும் எல்லாம் முடியணும் அவனுடைய குரூப்லேருந்து பிரிக்கணும் அந்த மூணு கோடியர்கள் இப்போ முடிப்பது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது சுதர்சன சக்கரம் சங்கல்பத்தை விட்டால் அது முடி போயிடும் அவ்வளோதான் ஆகிடும் அப்படி பண்ணார் ஸ்ட்ராட்டஜிஸ்டான கண்ணன் மேலே ராஜோபாஜம் பதிமூணாவது ஸ்லோகத்துல இருந்து கோனாம் சபமான் பிரம்மண்ண கசிய கிம்பீர்ய ஏவச்சம் கமஹாங்கிஷ் கி தேஜோ யவனோ சபான் ப்ரமன் கஷ்டம் வீரிய கதிஷ் கி தேஜோவோ வாச்சு ஜாத்தோ மான் ஹாத் தனியோ மஹேகுண்டை ஹா ப்மியா சத்தியசங்கரூவாச்சோ மான் தாத்தியோ மான் ஊதுகண்டை ப்மணிய சத்திய சாஜிரணை இந்திராதி அற்பட்சணே அவுசரேபிய பரித்ஸ்தி தா சோக்கோட்சிம் சாஜிராக சுரணை இந்திராதி அப்பட்சணே அசுரேபிய பரித்தி தா சோக்கோட்சிம் லுகம் தேஸ்வாரம் ருக்கம்துவன் विरमताते भवान्न परिपाले लग्वा गुहम ते स्वता ब्रुवन्नम आजम विरमताते भवान्न परिपाले नरलोक पित्यज राज्यम निगतकंटक अस्मा पारय तो वीर का मे उज्जिता नरलोक पित्यज्य राज्यम निगतकंटक அமலையோ வீராஜிதா மகேஷ் ஜாத்தையோ அமத்தியமன்ற பிரஜாச்சம் துளியகாலீனா சரி காலித காலோன்பலிநாஸ்வரையே கீடன் பசுபாளு பசூன் காலோலி பகவீஸ்வரவிய பிரலித்தே கீழ பசுபாலோ எதா பசூஸ்வர வரம் விரணீவ் ரி கைவியமீஸ்வர்த்தன் விஷுரவிய வரம் விரணேவ் ரி கலியமீஸ்வரஸ்தகவன் விஷுரவிய்லோக்கம் மருணிமா பதிமூணாவதுல இருந்து மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் ஐம்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் ராஜு வாஜா கோம சுபுமா கோ நாம சபுமான் கச கிம் வீரிய கதாசிஷ் கித்தேஜோவன கோ நாம சபிரன் கசிய கமாசிஷ் கிம் தேஜோன சீச்சுக்கோவா ஜாத்தோ மான் தாத்தனோமான் முச்சுக்குந்த யா சத்திய சீச்சுக்கோவா சூக்வாகலே ஜாதோ மாந்தாத் தனியோமான் முச்சுக்குந்திரமரணி ஆமரட்சேன் ோம்ேஸ்லம் திருவாத்து लब् गुहम ते स्व चुकुंदमर ब्रुवन्न राजमता कृष्णारे भवान्न पिपाल नरलोक पित्यज राज्यम निहतकंटकं अस्मा पाल वीर काबुज्जिता नरलोक पितज राज्यम निहतकंटकं अस्मा पाल वीर का भवतो சுத்த மகேஷோ ஜாத்தியோமாத்தமிரணா பிரலியகாலிய நாதுனிதாகேஷோமாத்தியம்துலிய நாதனித காலோலி பகவான் பிராரியத்தை பசுபால பசூ காலோலி வலிந்தீஸ்வர காலகேதே கீழன் பசுபாத்தா பசூன் பரம் வணீவ் ரித்தே கைவலியமன ஏகவீஸ்வர்த்தன் உதிரவியம் வணீவ் பரம் பிரணீஸ்வத்ரந்தேன் இருத்தே கைவல் யமத்தியனா ஏகையே ஈஸ்வரத்தேன் பகவான் விஷ்ணுரவியா பரம் பிரணீஸ்வத்ரந்தே இருத்தே கைவல் யமத் ஜனஹா ஏகையே ஈஸ்வரத்த பகவான விஷ்ணுரவியம் இப்படி சொல்றார் காலையன் அப்படி கண்ணை தொடர்ந்து பார்த்தான் தூங்கி இருக்கிறவன் பார்த்தவுடனே அவனுடைய சரீர கண்ணிலிருந்து வந்த ஜோதி சரீரத்தில் வந்த ஜோதி அவனுடைய காலை அவனுடைய சரீரத்தில் நெருப்பை கலப்பிவிட்டு பஸ்மம் பண்றது ராஜா கேட்குறார் ஹே பிரர்ஷி பார்த்த மாத்திரத்தில் இந்த யோனை சம்பா சாம்பலாக்கிய அந்த மனுஷன் யார் அவர் பேர் என்ன யாருடைய குளத்தில் ஜெலித்தவர் அதுக்கு மேலே அவர் எப்படிப்பட்ட பராக்கிரமம் கொண்டவர் அவருடைய பிரபாவம் என்ன எப்படிப்பட்ட எந்த காரணத்தாலும் குகையில் வந்து தூங்குறாரவன் அப்படி சொன்ன ஒன்று சுகர சொல்கிறார் அந்த பெரியவர் வந்து யுக்வா வம்சத்தில் பிறந்தவர் சூரிய வம்சத்தில் பிறந்த பிராமண பக்தர் தர்ம யுத்தத்தை கொண்டவர் சத்தியத்தை கடைபிடிப்போம் மாந்தா தான் சொல்லப்பட்டார் ராஜாவுடைய புத்தர் முசுக்கொந்தன் வந்து பிரசித்தி பெற்றவர் இதுதான் நம்ம உம்மராவத் ஸ்கந்தத்தில் ஏற்கனவே பார்த்து வந்திருக்கோம் சூரிய வம்ச வரணையில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் உமராவத் ஸ்கந்தத்தில் சூரிய வம்சத்தில் இவர் அசுர்டேர்ந்து பயந்து நடுங்கின இந்திரன் போன்ற தேவர்களால் அவர்களை ரஷிக்கக்கூடிய விஷயத்தில் வேண்டிக்கொள்ளப்பட்டார் அப்போது ரொம்ப காலம் அவர்களை வந்து அவர்களுக்காக அந்த அசுரளோடு சண்டை போட்டு காப்பாற்றினார் அப்போது அந்த தேவர்கள்னா சுப்பிரமணிய சுவாமி முகம் சுப்பிரமணிய சுவாமி சுப்பிரமணிய சுவாமி அவர் வந்தாச்சு அவர் தேவசேனா பற்றி ஆகிட்டார் தேவசேனா அவருக்கு வந்து கண்ண நாராயணனுடைய கண்ணில் இருந்து ஒரு துளியாக வந்து தேவ ஒரு பெண்ணாக இதெடுத்து பிறப்பெடுத்து உடனே பரம சுப்பிரமணிய சுவாமியை குறித்து தபஸ் பண்ணி அவர்கள் வந்து ஆஹ் இந்திரனுக்கு பெண்ணாக வளர்க்கப்பட்டு ஐராவதத்தால போற்றி வளர்க்கப்பட்டு தேவசேனாங்கிற பேரோடு இருந்தவரை அந்த சூரபத்மனை முடித்ததுக்கு அப்புறம் திருப்பரங்குன்றன்னு சொல்லப்பட்ட ஆறுபடை வீடில் முதல் திருப்படை வீடில் அவர் கல்யாணம் பண்ணி கொண்ட அந்த தாரகாசுரன் சிங்கமுகாசுரன் சூரபத்மாசுரன் முடித்தப்புறம் தேவசேனாவை கல்யாணம் செய்து கொண்டார் அதுக்கப்புறம் தேவசேனா பதியாக பண்ணப்பட்டார் அப்படிப்பட்ட தேவசேனான்னு சொல்லப்பட்ட அந்த இந்திரனுடைய பெண்ணாக கருதப்பட்டவளுக்கு பதியாக இருக்கார் இந்திரர்கள் தேவர்களுக்கு உண்டான சேனைக்கு பதியாக இருக்கார் அப்படிப்பட்ட சுப்பிரமணிய தேவலோகத்தை ரட்சிப்பதற்காக அடைந்துடும் முகுந்தராஜன் முகுந்த மகாராஜ பார்த்தீயராஜன் நீங்கள் வந்து எங்களை இது வரைக்கும் கஷ்ட கஷ்டப்படுத்தினால் போறோம் அப்படின்னு சொன்னார்கள் மேலவரும்